நபிசல்லும் அலிஹிவசம் அவர்கள் பெருநாளன்று தொழுவிப்பதற்காக திடல் நோக்கி செல்லும் போது ஈட்டியை எடுத்து வருமாறு அவர்களுக்கு முன்னால் அது நாட்டப்பட்டதும் அதை நோக்கி தோல்வார்கள் மக்கள் அவர்களுக்கு பின்னே இருப்பார்கள் பயணத்தின் போதும் இவ்வாறு செய்பவர்களாக இருந்தனர் இதனால் நமது தலைவர்களும் அவ்வாறு செய்கின்றனர்